अमनी சுோயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் அமனிபாவத்துக்கு நாம் அர்த்தம் தெரிந்து கொண்டோம் மனோநாசகா மனோநாசகான்னு நம்ம வந்து சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற சில விஷயம்னா என்ன இந்த துவைத்த பிரபஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் இப்போ நம்ம வந்து குழந்தைகளுடைய விஷயத்துக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா நம்ம மனசில் வந்து இந்த குழந்தைகளுடைய அது விளையாட்டு சாமான விஷயத்தை பெருசாக சொல்கிறது சில குழந்தைகள்லாம் வந்து ஒரு ஒரு கதை சொல்கிற போது நம்ம ரொம்ப சீரியஸாக கேட்குற மாதிரி நடிக்கிறோம் ஆனால் நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்கோ இல்லை நம்மளை பொறுத்த அந்த விஷயத்தில் அவனிபாவந்தான் மனோநாசம் தான் ஆக நம்ம வந்து இந்த துவைத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது இது அமனிபாவத்துனா எத்த எத்த மணிபாவைசாரா அமணீபாவ ததா அத்வைத ஆத்மஜானம் இல்லாட்டி துவைதம்சார அபாவீபாவத்துக்கு உபாயம் சொன்ன முதல்ல அமனிபாவம் அறிமுகப்படுத்தப்பட்டது அமனிபாவம் வந்து ஆத்ம ஞானத்தினால ஏற்படுறது அப்படின்னு சொன்னார் மூன்றாவது அதாவது மூன்றாவது கருத்து மூணாவது முப்பத்தி மூணாவது இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா மனசுனால சத்தியமான ஆத்ம ஜானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா மிச்சியா மனசுனாலையும் சத்தியமான ஆத்ம ஜானம் கிடைக்கும் ஒரு கோணத்தில் உபதேசிக்கப்பட்டது அஜே விபுத்ததே ஆத்மா தன்னை தானே உணர்கிறது நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் இருக்கு இப்போ கண்ணாடியில் அன்னைக்கு நான் சொன்னேன் குறிப்பா அதை சொன்ன நினைவில் கண்ணாடியில் நம்ம வந்து முகத்தை பார்க்கிற பொழுது அந்த கண்ணாடியில் தெரிகிற முகம் மிச்சா முகமா இருந்தாலும் அது உபகாரமா இருக்கு இல்லையா சத்தியம் முகத்தை சரி பண்ணிக்கணும் நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறதுக்கு நிச்சய அந்த பிரதிபிம்பம் சத்தியமான பிம்பத்தை சரிப்படுத்திக்கிறதுக்கு உதவற மாதிரி இந்த மிச்சையான மனசு சத்தியமான அந்த வஸ்துவை சரி பண்ணிக்கிறதுக்கு உபகாரமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆஹ் மிச்சை எப்படி சத்தியத்தை காட்ட முடியும் அப்படின்னா மிச்சையினாலேயும் சத்தியத்தை காட்ட முடியுங்கிறது திருஷ்டாங்க நமக்கு வந்து மோட்சம் வேணும் சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு தாற்பயம் திருஷ்டாந்தத்தில் நமக்கு பரம தாத்பரியம் கிடையாது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருஷ்டாந்தத்தை யூஸ் பண்ணுறோம் ஆ மூணாவதாக பார்த்தோம் அது ரெண்டாவது அமனிபாவகா ஆத்ம அமனிபாவத்தை வந்து என்னென்னா கர்மனா அமனிபாவகான்னு உபாசனையா அமனிபாவகான்னு ஆத்ம ஞானேன அமனிபாவகா நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் கர்மனா ந அமனீபாவகா அந்த அமனிபாவத்தை நாம சொல்லல உபாசனையினால அமனிபாவத்தை சொல்லல யோகத்தினால அமனிபாவத்தை சொல்லல ஆத்மாவத்தின ஞானத்தை கொடுக்கறதுனால மனத செயல் இழக்கும்படி பண்ணுகிற அமனிபாவத்தை பற்றி பேசுவோம் ஆக இந்த ஆத்ம ஞானம் பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை விசாரம் பண்றதன் மூலம் மனதனால தான் பெறப்படுகிறது ஆனா ஆத்மா தன்னை எப்படி அறிகிறதுனா தானே அறிவு வடிவமாக இருக்கிறது ஆக அங்க ஞானத்துல திருப்புட்டி இல்லைங்கிற விஷயம் இந்த முப்பத்தி ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது அப்புறம் முப்பத்தி நாலாம் ஸ்லோகத்துல சுசுப்தியில அனுபவிக்கிற அமனி பாவத்துக்கும் இந்த அமனீபாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த அமனிபாவத்துக்கும் இந்த அமனிபாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது ஞானபூர்வக அமனீபாவகா அது அக்ஞான சகித அமனீபாவகா ஞானத்தோடு கூடின அமனிபாவம் ஜாகிரத அவஸ்தையில் நாம் உணர்கிறோம் சுசுப்தியில் அஜானத்தோடு கூடின அமனிபாவம்ங்கிற கருத்து பார்த்தோம் அந்த அந்த வித்தியாசம் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஸ்லோகங்கள்லயும் சொல்லப்பட்டு அப்புறம் ஏழு ரெண்டு கடைசியாக பார்த்த முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னன்னா பிரம்மனுடைய லட்சணமும் ஞானியினுடைய லட்சணமும் ஒன்று தான் ஏன்னா தன் நாம் பிரம்மனாகவே புரிந்து கொண்டிருக்கிறான் கடைசியா பார்த்தோம் சமாதி பார்த்துட்டோம் சமாதி பண்ணதுக்கு மாதிரி அர்த்தம் சொல்றேன் சமாதிங்கிறதுக்கு ஒரு பேர் சாாரியார் நிஷலா சமலா புத்தி தோகம் அவாப்ஸ் போட்டிருக்கங்க எங்க கீதையில் சமாலா புத்திங்கிறது சமாதி ஆதீயத்தை அஸ்மின் சர்வம் சமாதி சமாதி சப்த சொல்ற சிங்க அர்த்தது இதெல்லாம் நிறையோசிக்கணும் நம்ம சாஸ்திரத்துல வந்து சமாதி நம்ம ஒண்ணும் மறுக்கிறது இல்ல சமாதி நமக்கு ஒரு தகுதியாக சொல்லி சமாதிய நமக்கு ஒரு தகுதியா சொல்லி இருக்கும் அந்த தகுதி நமக்கு வேணும் இவர் கடோபருஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு தாம் யோகமி புத்திஷ்ட நவிதாங் கிம் இப்படி ஒரு மந்திரம் தாம் யோகமிதி மன்னியந்தே அதனை யோகம் என்று பகருகிறார்கள் புத்தியும் செயல்படுவதில்லை தாம் பரமாம் கத்தி ஆகு அதுவே மேலான நிலை என்று பகருகிறார்கள் அப்படின்னு கட்டோபரிஷத்தில் எல்லாம் படிச்சிருக்கும் ஆகவே இது வந்து யோகாபியாசம் பண்றதோ இதுவோ நமக்கு தோஷம் இல்லை ஆனா அது மோக்ஷாதனம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் மோக்ஷத்துக்கு பரமசாதனம் அந்தயசாதனம் இல்லை அது ஒரு ஸ்டெப் சமாதியும் ஒரு படியே தவிர சமாதி நம்முடைய குறிக்கோள் அல்ல வேதாந்தத்தில் யோகத்தில் சமாதி குறிக்கோள் வேதாந்தத்தில் சமாதி சாதனம் முக்கியசாத்தம் வேதாந்தத்தில் சிதனா ஆத்ம்தான் முக்கியசாத்தியம் நமக்கு ஆத்மானம் முடிவே கிடையாதுக்குரா அவி சமாதியதே அஸ்மின் நிதி வா சமாதி ரெண்டு மீனிங் கொடுக்குற அதாவது பிரம்மன் ஒரு அர்த்தம் சமாதிஹி அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா சமாதித்திர சமாதி நிமிம்ன ஒருமுகப்பாடு சமாதின் மூலம் உணர்ந்து கொள்ளப்படுகின்ற பரம்பொருள் அப்போ அந்த சொல்லுவோம் என்ன வித்தியாசம் தங்கம் சமாதி புரிய நகைக்கு தங்கம் சமாதி ஆடைக்கு நூல் சமாதி அலைக்கு தண்ணீர் சமாதி புரிய அப்படி ஜகத்துக்கு பிரம்மன் சமாதி நாமரூப பிரபஞ்சத்துக்கு பிரம்மன் சமாதி அபேதமாக இருக்கிறது அர்த்தம் அபேதமாக இருப்பது சமாதினா அபேத அத்தம் அனைத்தும் இதில் இருப்பதால் இதில் இருப்பதால் அனைத்து நாம ரூபங்களும் இருக்கிறது வைக்கப்படுகிறது அஸ்மின் இது சமாதி அப்புறம் என்ன சமய் ஆதீயே இது சமாதி அஸ்மின் சமாதி சமியக் ஆதீயத்தே விஷயத்தை நான் வந்து கவனிக்கிறேனோ என் மனச வந்து எந்த விஷயத்துல வைக்கிறேனோ எதைனோ அதுக்கும் சமாதி இந்த இடத்துல சமாதி சப்தத்தை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம் என்று கேட்டால் பரம்பொருள் என்றே அதாவது பேதமற்ற அத்வைதத்துக்கு சமாதி என்று ஒரு பெயர் மற்றொன்று சமாதினால் அத்வைதம் உணர்ந்து கொள்ளப்படுவதால் அத்தத்துக்கு சமாதி என்று ஒரு பெயர் அது மாத்திரம் இல்லை இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான அம்சம் இப்போ முதல்ல என்ன பண்றோம் விவேக்கம் பண்றதுக்காக துவைத்தம் அத்வை பிரிச்சே பேசிக்கிட்டே இருக்கும் அப்புறம் சத்தியம் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சுடும் அப்புறம் கடைசியில் அத்வைதம் தான் சத்தியம்னு பேசணும் அப்புறம் துவைத்தம் வேர்டும் இல்லை அத்தம் சப்தமும் இல்லை விஷயம் புரிஞ்சு அப்ப தைத்தாத்வை அதனால மௌனம் வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சு போர் புரிந்துவிட்டது ஒண்ணாமது ஒன்றும் பிரச்சனையே இல்லை சந்தேகம் இல்லையே சந்தேகம் இருந்ததுன்னா புண்ணியம் போராதுன்னு எதுக்கு சொல்றோம் அந்த மனமுருகம் எல்லாம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில கடைபிடிக்கிற சாதனங்கள் எல்லாமே பரம்பொருளுக்கு வேறானதா பரம்பொருளோடய ஒன்றா வேறானது இல்லை வேறு மாதிரி முதல்ல பேசணும் அப்புறம் வேறையாக இல்லை இந்த ராமகிருஷ்ண வம்சனுடைய உதாரணம் ஒன்று இருக்கும் செங்கல் செங்கல் கட்டிடத்தில் படியில் ஏறி போனால் மேலேருந்து பார்க்குறோம் எல்லாமே செங்கல் தான் பார் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கும் அதெல்லாம் வந்து சம்பிரதாயமாக அங்கே எப்படி பழக்கத்தில் இருக்குது ஆனால் இது வந்து அது மாதிரி எல்லாமே செங்கல் தான்ப்பா அப்படின்னு அப்புறம் முதல்ல எது படிக்கட்டா இருந்ததோ படிக்கட்டும் செங்கல் மாடியும் செங்கல் அவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி சொன்னால் தான் புரியும் சொன்னதெல்லாம் மாண்டோக்கியத்தை வச்சுன்னு சொல்லுவோம் இந்த விஷயத்தை அவர் சிம்பிளாக சொல்லியிருக்கார் ஆனால் அது புரியறதுக்கு இதெல்லாம் படித்தா புரியும் இல்லாட்டி புரியாது எல்லாம் செங்கல்னு அவர் சொல்லியிருக்கிறது புரியணும்னா மாண்டிக முடியணும் இல்லை அதுலேயே புரிஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட முடியாது இதெல்லாம் பார்த்தா தான் இந்த விஷயங்கள்லாம் இப்படி துவைத்த அத்வைத விவேகம் பண்ணி அப்புறம் துவைதமித்யாத்வ நிச்சயம் பண்ணி அத்வைதை நிச்சயம் பண்ணினா ஏக்கமேவா திதீயம் பிரம்ம மேகநாநாஸ்தி கிஞ்சன்கிஞ்சனமிஷத்து எல்லாம் புரிய ஸ்பஷ்டமாக புரியும் சரி இப்போ அதுதான் படித்தோம் சமாதி சமாதி அச்சலகா அபயஹா முடிஞ்சது இனி அடுத்த ஸ்லோகம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கோ எல்லாம் ஞானியத்துடைய அந்த இது அமனி பாவத்தில் ஞானி எப்படி இருக்கான் எல்லாம் அந்த பிரம்ம லக்ஷணங்கள் சொல்லப்படுறது இது ஸ்தித பிரஜ லக்ஷணமும் இது பிரம்ம லக்ஷணமும் இதுதான் யாருன்னா பிரம்மன் தான் அவனுடைய குணங்கள் சொல்லப்படலாமா இருக்கலாம் அடிக்கடி சொல்றோமே இந்த அத்வைத்த என்ஜாய் பண்றதுக்கு துவைத்த அனுபவம் எப்போ இருந்துட்டே இருக்கணும் அப்பதான் துவைத்தம் ஆல்சோ கண்டின் அத்வைத ஞானம் ஆல்சோ கண்டின்யூஸ் அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் இல்லாட்டி அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே ஒடுங்கி போயிடுச்சுன்னு வச்சோங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பசிக்கத்தானே போகிறது குடிக்கத்தானே சாப்பிட்டு சாப்பிடுறது எது சாப்பிடத்தானே போகணும் இப்போ வந்து பன்னெண்டு பதினஞ்சு நாள் கேம்ப் வரப்போகிறது அடுத்த கேம்ப் இந்த பதினஞ்சு நாள் கேம்ப்பில் நம்ம வந்து சாப்பிட போகிறதில்லை தண்ணி குடிக்க போகிறதில்லை நம்ம இங்கேயே உட்காந்துட்டு காலம் வந்து ராத்திரி வரைக்கும் அலாத சாந்தியிலேயே இருக்க போகிறோம்னா நானே வரமாட்டேன் முதல்ல படிச்ச பிறகு இந்த சப்தங்கூட நமக்கு தேவையில்லை விஷயம் அது மயமா ஆயிட்டோம் ஆனா அது அவ்வளவு சிலமில்ல கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறோம் க்ளாஸில் நல்லா இருக்குது கேட்கற போது நல்லா தான் இருக்குது வாஸ்தவம் தான் ஆனால் ஒன்று விந்திக்க விந்தியிருந்ததுக்காக புரிஞ்சுட்டு இருக்கிறதுல டெவலப் ஆகிரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கவங்கள சந்தேகமே கிடையாது ஒரு ஒரு கிளாஸிலும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கோம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு புரியறதில்லை அவ்வளோதானே தவிர அப்புறம் ஒன்று ஒன்றே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியத்தான் ஆரம்பிக்கிறது பாருங்கள் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கணும் அடுத்த காரிச்சி நேயத்தை ஆமம் தான அஜா நோ विद्यते शरी, எத்த நே ஆத்ம்தானம் அஜாதிசம்தல்ற இப்போ இந்த இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த முப்பத்தி எட்டு இது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒரு முக்கியமான கருத்தை நம்ம பார்த்துருக்கோம் உபச்சாரம் எதுவும் கிடையாதுங்கிற கருத்தையும் பார்த்துருக்கோம் அது மறந்துடக்கூடாது ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த சொல்கிறதுல அஜமனித்திரம் இருக்கட்டும் இந்த முப்பத்தேழு முப்பத்தெட்டு ரெண்டுலையுமே தெளிவாக பிரம்மனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்படுது அதனால இவனுக்கு என்னன்னா இந்த அமனிபாவத்தையும் நீங்க நினைச்சுட்டே இருக்கணும் பிரம்ம லட்சணம் அமனிபாவா பிரம்ம லக்ஷணம் அமனிபாவா பிரம்ம லட்சணத்தினாலம் தத் தஸ்மின் பிரம்மணி அந்த பிரம்மன் இடத்தில் அந்த மனசுன்னு போட்டுக்கூடாது அந்த நிலையில் அந்த இடத்தில் அப்படின்னு போட்டிருக்கூடாது தத்ராங்கிறதுக்கு நமக்குதான் இங்க கஷ்டம் புரிஞ்சுக்கிறது அந்த இடத்தில் அந்த நிலையில் பொருளில் அப்படின்னு அர்த்தம் பிரம்மணின் ராகு சனிதான நிறைய பேருக்கு இந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் கிரக பிரவேசம் எழுதி தெரியறது இல்லை பேசாம புது புகு விழா நல்லது வம்பு இல்லை இந்த கிரகப்பிரவேசங்கிறது தமிழில் எழுதுகிற போது என்ன பண்ணிவிடுறாங்க கிரகப்பிரவேசம்னா கிரகத்துக்குள்ள நான் நுழையிறேன் நடத்தும் கிரகம்னா நவகிரகம் கிருகம் வேற கிரகம் வேற கிரு கிருகம் நிறைய பேருக்கு அது தெரியல அது வேற கீரா கீரவேச கீரக பிரவேசம் அப்படின்னு எழுதிருவான் ரொம்ப தப்பாக போயிடுது நாங்கள் எல்லாரும் நவகிரத்துக்குள்ளே நுழையப் போகிறோம் அப்படின்னு அர்த்தம் வீட்டில் நம்ம நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு வச்சோம் ஆனால் நிறைய பேருக்கு அது எழுத தெரியலையா அதனால வந்து அது இதுவே சில சமயம் வந்து ரொம்ப சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு ஐயர்னு நினச்சிட்டு கீரா ஹா போட்டுடுவா அவன் விசாரணம் ஒன்று கா போடுவாதாட்டி ஹா போடுவான் ஆனால் அந்த கீ மாற்ற அந்த இக்கு மேலே புள்ளி வைக்கணும் அந்த கா மேலே ஒரு புள்ளி வைக்கணும் கிருஹ பிரவேஷம் இக்கு ரூ ஹா கிருஹ அப்படிதான் வீடு கிரகான்னு சொன்ன பிளானெட் கோள் தமிழ் சொன்னால் கோழ் அதனால் இந்த இடத்துல கிரகன்னா என்னோபாதான ஹேயோபாதேயர் லலிதா திரிசதி ய வஜித்தய நவீத்தைத் தமிவ சுத்த பிராஜியாத்மிகா துரியாண்டூக்கிய லலிதா சாஸ்திரம் எவ்வளவு சம்பந்தம் அடுத்த நாமத்துக்கு சி அப்ப எதுக்கு சொல்றோன்னு சொன்னா கிரகன்னா இங்க அர்த்தம் என்னன்னா நக் கிரகா உற்சர்கும் இல்லை உற்சர்கும் இல்லை கொள்ள முடியாத தள்ள முடியாத நிலை கொள்ளுவதும் தள்ளுவதும் எதிலே துவைதத்திலே அத்வைதத்தில் கொள்ளத்தக்கது எது தள்ளத்தக்கது எது கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ எதுவும் இல்லை பிரம்மத்தனிடத்தில் எதுவும் அதான் அஜாதிக்கணும் அதுல இருந்தால் ஒண்ணு தோன்றவும் இல்லை அதுல எதுவும் இருக்கவும் இல்லை எதுவும் ஒடுங்கவும் இல்லை முப்பதை ஆரம்பிக்கிற போது டீச்சிங்ல இருந்து தோன்றி ஒடுங்குறதுன்னு தோன்றவும் ஒடுங்கவும் ஆகையினால நாசதோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அசதோ மாயையா ஜென்ம கிடையாது சதோ சதா மாயையா ஜென்ம இப்படி படிச்சோம் நாம அதனால கொள்வதோ தழ்வதோ எதுவும் கிடையாது பிரம்மன்ல கிடையாது நான் யாரு சந்தேகம் வந்துடும் தீய குணங்களை தள்ள வேண்டும் என்றோ நல்ல குணங்களை கொள்ள வேண்டும் என்றும் நல்ல குணமாக கெட்ட குணமாக ஒன்னும் வரலே எல்லாம் பொய்யாச்சு ஆகையினால இங்க கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது எதுவும் இல்லை பரம்பொருளில் அது மாத்திரம் இல்லை எத்தனை சிந்தான வித்தியதே நோ thought அந்த பிரம்மனிடத்தில் ஏதோ go to there when I டு கோ டு நோ தே ரொம்ப நல்லா இருக்கு When I reached there, there is no there. That's correct. That's why you don't understand. When I reached there, there is no there. That's why I am so proud of you. What do you do? If I am so proud of you, I am so proud of you. அதுக்காக இல்லை நான் என்னென்று இருக்கேன் ஐ திங்க் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக திங்க் இப்போ ஏதோ சந்தேகத்தை கேட்டால் ஐ நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு உனக்கு யோசிக்கிறது அப்படி கேட்கக்கூடாது எனக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் யோசனையே எனக்கு இல்லையே அப்படின்னா கேள்வியே நீ உனக்கு யோசித்த கேள்வியும் வந்திருக்காது அது கிடையாது சிந்தா எத்தனை நான் அர்த்தம் என்ன முதல்ல என்ன சொன்னோம் எண்ணங்கள் தோன்றுவது எதனிடம் இருந்து எண்ணங்கள் தோன்றுவதில்லையோ பார்த்தோம் எண்ணங்கள் எதனிடத்தில் இல்லையோ அங்க அந்த கரணம் இங்க விற்தையாக எதற்கு விற்பிகள் இல்லையோ இது அமனிபாவத்தினுடைய லட்சணங்கள் இந்த ஆத்மாவினுடைய லட்சணம் இது அமனிபாவத்துக்கு சொல்றோம் மனசுல வந்து கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கதுங்கிற நிலை இல்லை அது எண்ணுவதும் இல்லை அதான் நான் சொல்றேன் ஐ திங்க் சொல்லாத திங்கிங் ஹேப்பன்ஸ் இன் மீ அப்படி சொல்லு நான் என்னவில்லை எண்ணங்கள் என்னிடத்தில் இயங்குகின்றன எப்படி என்னிடத்தில் உடல் இயங்குகிறதோ எப்படி என்னிடத்தில் இரத்த ஓட்டம் நிகழ்கிறதோ என்னிடத்தில் எப்படி பொங்கல் ஜீரணமாகிக் கொண்டிருக்கிறதோ எல்லாம் சொல்லணும் பொங்கல் உமாட என்னெல்லாம் போடுறாங்க எனக்கு தெரியாது அதனால வந்து அதெல்லாம் என்னிடத்தில் நிகழ்கிறது அது மாதிரி எண்ணங்களும் என்னிடத்தில் நிகழ்கின்றன ஜீரணம் என்னிடத்தில் நிகழ்கிறது கரெக்டு தானே நானாக ஜீரணம் பண்ணுறேன் ஜீரணம் தானாக நடந்துட்டுருக்கு தான் நான் சும்மா வார்த்தைக்காக சொல்லு அப்புறம் கடைசியில் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லிவிடலாம் நம்ம அப்புறம் வந்து என்னென்னா ஜீரணங்கள் ஜீரணம் என்னிடத்தில் நிகழ்கிறது அது போலவே எண்ணங்களும் என்னிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது உபசம் ரெண்டாவது உபசாரம் பண் தமதாங்க அதுவே அஜாதிஜானம் அப்பொழுது அப்பொழுது இந்த ஞானம் ஆத்மாவுக்கு கொள்ளுதலும் இல்லை தள்ளுதலும் இல்லை எண்ணங்களும் இல்லை என்கின்ற எண்ணம் எப்பொழுது உனக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த எண்ணமான எண்ணமும் இல்லைங்கிற எண்ணம் அந்த ஞானம் ஆத்மசம் ததேவ நிர்பயம் பிரம்ம மாதிரி அதாவது விறத்தி ஜானம் பின்னம் இல்லை அதனாலதான் படிச்சோம் அப்படி எல்லாம் படிச்சோம் நாம விற்பி ஞானம் வேறாக இல்லை ஆகவே சமதாம் கதம் ஞானம் எல்லாவற்றிலும் சமத்துவத்தை அடைந்த ஞானம் அது பிறவாத பரம்பொருளை பற்றிய ஞானம் அஜாதி ஞானம் என்று உபதேசம் பண்ணி முடிச்சுட்டார் கௌடபாதாச்சாரியார் இனி அடுத்த ஸ்லோகம் இன்னொரு டாப் இதே விஷயம்தான் இது ரொம்ப அழகான வார்த்தைகள்ல அவர் உபயோகப்படுத்துறார் ரொம்ப அத்தமா இருக்கு படிக்கிறான் அஸ்பர்ஷயோவை நாம அயிண அப்போதி அபயேயர் இது சொல் இது கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இந்த காண்டெக்ஸ்ட்ல இது வந்துருக்கு கீதையில் கிருஷ்ணர் சொன்னார் கிளேஷோ அவ்வக்தாசக்தேத்தி தேகவத் அந்த ஸ்லோகத்தோடு இதை கம்பேர் பண்ணலாம் பகவத்கீதை பன்னெண்டாவது அத்தியாயம் க்ளேஷோதிக்கதரஸ்தேஷாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் பகவத்கீதை பன்னெண்டு அஞ்சு கரெக்டு தானே நான் பார்த்து பன்னெண்டு அஞ்சு தான் எனக்கு ஞாபகம் க்ளேஷோதிக்கதரஸ்தேஷாம் ஏவம் சதத யுக்தாயே முதல் ஸ்லோகம் மையாவேசியமனோ ஏமா ரெண்டாவது ஸ்லோகம் அப்புறம் வந்து ஏத்த மனிதம் மூணாவது ஸ்லோகம் கணக்குப்பட்டேந்திரிய கிராமம் நாலாவது ஸ்லோகம் இது வந்து க்ளேசிஷம் அஞ்சாவது அப்போ இப்ப அந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணா தெரியும் அங்க என்ன சொன்னார் கிருஷ்ணர் தேகவத் உடம்புல பற்று வச்சிருக்கிறவனுக்கு இந்த உலகத்துல பற்று வச்சிருக்கிறவனுக்கு இந்த நிர்குண பிரம்ம உபாசனைங்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா அவனுக்கு வந்து உலகத்துல ரொம்ப ஆசை இருக்கு உடம்புல வந்து நான்குற புத்தி இருக்கு தேகாத்ம புத்தி அவனுக்கு இருக்கு தேகத்தை நான் அவன் நினைக்கிறான் அப்படி சொல்லியிருக்கார் அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார் இந்த வந்து இப்ப நான் சொன்னேன் இத்தனை நேரம் இந்த அமனிபாவம் சொல்றாரு இத்தனை நேரம் நான் பேசினேன் இந்த அமனி பாவம் இருக்கே இந்த அமனிபாவங்கிறது என்னதுஷ யோகா அப்படின்னு சொல்றார் இதுவரைக்கும் இந்த ஆத்ம ஜானத்தினால மனசை வந்து கண்டுக்காம இருக்கிறதுக்கு பேர் என்னென்ன அஸ்பரிஷ யோகா இன்னொரு பேர் சொல்லணும்னா அசங்க யோகா ஸ்பரிஷம்னா என்ன டச் என்னாந்தி தி காட் ஆக பற்றை விடு பற்று பற்றினை பற்று விடற்கு பற்றுகா பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் எல்லாம் வரப்போ திருக்குறளோட சேர்த்து சொல்லலாம் அற்றது பற்றனில் உற்றது வீடு ஸ்பரிஷம் சொன்ன தொடது அஸ்பரிசம்னா தொடராதது பற்றாதது அஸ்பரிஷ யோகா பலாப்பழத்தை அறுப்பது போல எண்ணெய தடவினா பலாப்பழம் ஒட்டுறது இல்லையே அந்த உதாரணம் எல்லாம் இருக்கு நமக்கு ஆத்ம ஜான்கிற எண்ணெய தடவின்னு விட்டோமானா இந்த துவைத பிசின் ஒட்டாது பலாப்பழ பிசின் ஒட்டாது அத்வைத ஆத்ம ஜானம் அபேத ஜானம் இருந்தால் ஒட்டாது இதுக்கு பேர் அஸ்பரிஷ யோகா அசங்க யோகான்னு போட்டு தப்பு இல்லது மகாஸ்பரிஷான இருந்தார் அஸ்பரிஷானந்தான் பேர் ஆனா சும்மா ஜோக்காக சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க எங்கள் நாங்கள் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட ரொம்ப பழகிருக்கும் சரி இருக்கட்டும் பேர் அதெல்லாம் கதையெல்லாம் நான் சொல்லலை ரொம்ப சொன்னால் இதாக அவர் கூடவே பத்து நாள் கேரளா முழுக்க சுற்றி இருப்போம் வர்க்கலா நாராயணகுரு ஆசிரமத்தை சேர்ந்தவர் நாராயணகுரு சம்பிரதாயத்தில் அங்கே இருக்கிற படத்து சுவாமி அவர் காலடிக்கு பக்கத்தில் ஆழ்வாய் அங்கே இருந்தார் நாங்கள் போய் அங்கே இருந்திருக்கேன் கொஞ்ச நாள் அவர் பேர் அஸ்பரிஷன் நாங்கள் சொல்லிருந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு யோகம் யோகம்னா ஒரு சாதனை அர்த்தம் சாதனை பேசணுமே இதுதான் அஸ்பரிஷ யோகம் இந்த அமனிபாவம் பேசினோமே முப்பத்தி ஒன்னா ஸ்லோகத்திலிருந்து இது வரைக்கும் சொன்னோமே இதுதான் அஸ்பரிஷ யோகம்னு பேரு இந்த அமனிபாவத்துக்கான இந்த சாதனை சர்வயோகி பிகி துர்தர்ஷா இந்த இடத்துல சர்வ யோகி பிகின்னு சொன்னா மனச பக்குவப்படுத்துறதுக்காக சாதனைகளை பண்ணக்கூடிய கர்ம யோகிகள் என்று பொருள் சர்வயோகின்னு சொன்னா எல்லா யோகியும் அர்த்தம் இல்லை வேதாந்தம் படிக்கிறவனை தவிர பாக்க எல்லா யோகின்னு அர்த்தம் அப்படி போட்டிருக்க வித்யானந்திரி சுவாமி சர்வயோகிபி கர்மயோகிபி சர்வயோகிபி துர்தர்சுர்தர்சர்த்தம் தரிசா கஷ்டப்பட்டுதான் ஆயாச பிரயோஜக திருஷ்யத்தே பிராபியத்தை உக்காந்து மெனக்கெட்டு பன்னெண்டு நாள் பொறுமையா கிளாஸை அட்டன் பண்ணணும்ப்பா அப்படி இருக்கா எழுதியிருக்கான்னு கேட்காது அதுதான் அர்த்தம் துர்தர்ஷான்னா என்ன அர்த்தம் இதுக்கு நீ டைம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் நேரத்தை இதுக்குன்னு கொடுக்கணும் கஷ்டப்படாமல் இந்த வித்திய வராது அப்படின்னு அர்த்தம் உள்ளத்தை பக்குவப்பொள்ள விரும்புகின்றவர்களாலும் கூட இது கஷ்டம் நிறைய பேர் தான் விஷயம் தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது அதுக்கப்புறம் இதை விளக்கி சொல்றேன் இதனிடம் இருந்து யோகிகள் பயப்படுகிறார்கள் பேசுறிகள் வந்து இதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன சொல்றேன் வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் அடிக்கிறான் அபயே பயதரிசின பயமற்ற இதுல போய் பயத்தை பார்க்கின்றவர்கள் அப்படின்னு சொல்றார் இது முழுக்க முழுக்க இந்த துவைத பக்தனை பார்த்து சொல்றது பக்தனை பார்த்து சொல்ற நோபச்சார கதஞ்சன சொன்ன எல்லாம் மனசுள்ள வச்சுருக்காரு சர்வயோகிபிஹி கர்மயோகிபிகி ராஜயோகிபிகி பக்தி யோகிபிகி சர்வையோ வேதாந்தம் படிக்கிறதை தவிர இதுக்குன்னு மெனக்கடுறவனை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இதை கண்டாலே பய உண்மைதானே இப்பவும் நம்ம பார்க்கறோம் இல்லையா ஐயோ நம்ம எப்பவும் படித்து படிச்சுட்டே இருந்தா என்ன ஆறுது பயப்படுறாங்க நிறைய பேர் மற்ற வேலையெல்லாம் என்ன ஆறுது எல்லாம் கெட்டு போயிடுமே யார் உங்களுக்கு சோறு போடுவா பயப்படுறாங்க நிறைய பேர் ஏன் அப்படின்னா இது சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்துக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது நம்ம எல்லாருமே இதுதான் இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது ஏன் கஷ்டம் இத்தனை நேரம் பேசின விஷயத்தை இவர் கஷ்டம்னு சொல்கிறார் யாருக்கு கஷ்டம் இதை அத்வைதானத்தினால மோட்சம் அடையணும்னு தெரிஞ்சிக்காம துவைத ஜானத்தினாலேயே மோக்ஷம் அடையலான்னு நினைக்கிறவனுக்கு இது கஷ்டம் சகுண பிரம்ம உபாசனையினாலேயே மோக்ஷம் அடைஞ்சுடலான்னு நினைக்கிறவனுக்கு இந்த நிற்குண பிரம்ம அத்வைத ஆத்ம ஜானமானது கஷ்டமாக தோன்றுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் பௌத்தர்கள் எல்லாம் ஞாபகம் பௌத்தர்கள் வைதிகர்கள் வைதிகர்கள்லாம் பெரும்பாலும் ரிச்சுவலிஸ்டிக் அப்புறம் ஒன்று மெடிடேஷன் இல்லாட்டி இன்னொரு குரூப் வந்து தந்திரசாஸ்திரம் ரூபக்தி சகுண பக்தி இந்த மாதிரி குரூப் தான் இருக்கு ஆனா வேதத்தோட பரம தாத்யம் இதுங்கிறார் கௌடபாதாச்சாரியர் ஆனா இந்த பரம தாத்யத்தை கண்டு பயப்படுறான் இந்த ரிச்சுவலிஸ்டிக் கர்ம காண்டி உபாசனா காண்டி இவங்க எல்லாம் கண்டு நடு நடுங்கிறாங்க அபயே பயதரிசினா அபயத்தில் பயத்தை பார்ப்பவர்கள் என்ன பார்ப்பணும் இப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சுன்ட்ருக்கோம் எனக்குன்னு யாராவது வேணும் இல்லையா உண்மையாக இல்லையா இதாக வேணும் நம்ம தேசத்தில் வந்து வேறு விதமாக இருக்க தர்மங்கள்னால் வெளிநாட்டில் வந்து எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும் பார்ட்னர் வேணும் நான் நினைக்கிற மாதிரி நம்ம மனசு நமக்கு யாரோடையாவது சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஏங்கிகின்றே இருக்கு கம்பெனி வேணும் கம்பெனி வேணும் கம்பெனி வேணும் அஸ்ஸாவது ஸ்பரிசன் கம்பெனி வேணும் எனக்கு யாரா வேணும் எனக்கு கணவன் வேணும் எனக்கு மனைவி வேணும் எனக்கு குழந்தை வேணும் எனக்கு அம்மா வேணும் எனக்கு அப்பா வேணும் அப்பா சொந்தக்காரன் வேணும் அது வேணும் எல்லாம் வேணும்னு நினைக்கிறேன் அவங்கன்னா எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் ஐ ஆம் செக்யூர் இல்லையா நமக்கு எல்லாம் நம்மளை நம்ம அது இன்பானு நேச்சர் நம்ம கூடவே பிறந்தது அது சகஜம் கர்ம கவுல்தேய சொன்ன மாதிரி கூடவே பிறந்துது கூடவே பிறந்துது அதனால என்னென்ன நமக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருமே இல்லாமல் தனியாக இருந்தால் இந்த திருப்பராயத்துறையில் ராமகிருஷ்ண குடில்னு ஒன்று இருக்குது இந்த ராமகிருஷ்ண தப்பவனும் இங்கே சித்வான் சுவாமி ஆரம்பித்து பண்ணினது ராமகிருஷ்ண குடிலுன்னு அவரும் சுவாமிஜியினுடைய சிஷ்யர் தான் ஆனால் அவர் தனியாக போய் ஒரு பெரிய ஆசிரமம் ஆரம்பித்து அடாத குழந்தை எழுத்தாக பிரிச்சாக பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்கார் அந்த மடத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜ் பையன்தான் பிரம்மச்சாரியாக வர முடியும் வெளியிலேருந்து யாரும் எடுக்க கூடாது அதெல்லாம் அவருடைய சட்டத்திட்டங்கள் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய பையன்களை நிறைய பேர் வரவில்லை யார் வருவான் நிறைய பேருக்கு இதுனா ஓடி போய்டுறாங்க அந்த ஆர்ஃபனேஜிலேருந்தே வர்ற பசங்கள் தான் இப்போ அவர் சமாதியாகிட்டார் அவர் வேறொருத்தர் பார்த்துட்டு இருக்கார் அவருக்கு அவர் சமாதி இந்த ஆசிரமத்துக்கு வருஷத்துக்கு ஆயிரரூபா வரதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டுருக்கு ரெகுலராக எழுதி லெட்டர் எழுதினார் நான் வந்து இந்த தேனி ஆசிரமத்துக்கு வருஷந்தோறும் ஆயரூபா கிடைக்கிறதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு எழுதி வச்சு போய்டர் வரைக்கும் வந்துட்டுருக்கு அது கரெக்டாக அந்த டேட்டில் வந்துடும் எழுதி வச்சு போயிட்டார் அவங்க என்ன என்னமோ தெரியல இத்தனைக்கு அவர்கிட்ட நான் ஒன்றும் ரொம்ப க்ளோஸாக பழகலை ஒரு ரெண்டு மூணு தடவை அவர் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவருடைய ஸ்கீம் ஒன் ஆஃப் தி ஸ்கீம் இந்த பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருந்தார் அது என்னென்னா அந்த அது பெரிய இடம் காவேரி கரை அதில் வந்து ஒரு பின்னால ஒரு ரூம் தனியாக கட்டணும் அதுக்கு பேர் தனித்தவ இல்லம் அப்படின்னு பேர் தனித்தவை இல்லம் அங்கே போய் மூணு நாள் தனியாக இருக்கணும் இதை புஸ்தம் படிக்கலாமா இன்னும் தெரியல ஞாபகம் இல்லை மூணு நாட்டுக்குள்ள சாப்பாடு வந்து ஜன்னல் வழியாக வச்சுட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு கூட எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது பேசிக் நீட்ஸ் எல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் அங்கே இருக்குது தனியாக இருக்கும் யாரோடையும் பேசக்கூடாது சம்மந்தப்படக்கூடாது அப்படி ஒரு சிஸ்டம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது எங்கேயும் இல்லைது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆசிரமத்திலையும் நான் பார்க்குறேன் நான் பார்த்த ஆசிரமங்களில் வேற எங்கேயும் அது மாதிரி நான் பார்க்கல ஆனால் நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்டில் அப்படிலாம் உண்டுன்னு சொல்கிறாங்க நிறைய இடங்கள்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க புத்திஸ்ட் முனாஸ்ட்ரியலாம் அப்படிலாம் இருக்குங்கிறாங்க இருக்கட்டும் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படி தனியாக நமக்குன்னு வேணும்னு நமக்கு எந்த மனசு இருக்குது அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போவும் நம்மளை சுற்றி இருக்கணும் யாராவது இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் கேம்ப்புக்கு போனால் கூட கம்பெனியோடு தான் போகிறோம் பரவாயில்ல சும்மா சொல்கிறேன் இங்கே போனாலும் நமக்கு கம்பெனி சாமியாக கம்பெனி வேண்டி இருக்குது இப்போ என்னென்னா எனக்கே கூட என்னென்னா எனக்கு யாரும் சரியா பார்த்துக்கலாம் என்னால் காரியம் பண்ண முடியாது நம்ம நினைக்கிறோமே அது வாஸ்தவம் நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கு ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது இருந்தா தான் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு முதல்ல என்ன நினைக்கிறோம் நான் பாதுகாப்பற்றவன் எப்படி நம்பர் ஃபஸ்ட்டு கண்டி நிலைமை என்னென்னா நான் பாதுகாப்பற்றவன் முதல்ல இதுதான் வியாதி ஆரம்பமே முதல்ல இன்செக்யூர் ஐவான் செக்யூரா நான் இருக்கணும் அதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன் எல்லா உறவுகளையும் வச்சுக்கிட்டு கடைசியில் அது செக்யூரா இன்செக்யூரா பார்வை தான் மாய கடைசியில் அவனுக்கு நான் எனக்கு அவன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒத்து முழுக்க ஒத்து வரதுன்னு சொல்லிட முடியாது ஆனாலும் பரவாயில்லை எப்படியும் அப்பவும் சொல்லிக்க முடியல என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கோம் சேர்ந்து இருக்கோமே தவிர நூத்துக்கு நூறு சரின்னு எல்லாம் சொல்ல முடியாது எங்க போனாலும் இருக்க போறோம் தெரிஞ்சு போயிடுச்சு அதனால சரி ஒத்துவிட்டேன் அவரை நான் ஒத்துவிட்டேன் என்ன அவ ஒத்துவிட்டான் அதனால வண்டி ஓடுறது அப்படிதான் வாழ்க்கை நடங்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு சரியாக இருந்தால் எப்படி ரெண்டும் ஒன்றாக இட முடியும் அது வேதத்தில் வேணால் இந்த சம்ஸ்க இந்த கல்யாணத்துக்கு சொல்லுவான் மம ஹயம் தே ஹிருதயம் பவுத்து தொட்டுன்னு சொல்லணுமா அது ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது அது சொல்கிற போதே தகராறில் இருக்கும் இந்த கல்யாணத்தில் மந்திரமெல்லாம் இருக்குது என்னுடைய ஹிருதயம் உன்னுடைய ஹிருதம் ஒன்றாகட்டும் இப்படிலாம் மந்திரம் இருக்கு மம சித்தம் தே சித்தம் பவுத்து இப்படிலாம் ஒரு மந்திரமெல்லாம் தமாஷா இருக்குது ஆனால் ஒன்று அது நல்ல எண்ணத்தில் சொல்றது தானே அது நல்ல எண்ணத்தில் தான் சொல்றது இன்னும் நிறைய சில மந்திரங்கள்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரல அப்படின்னா நான் வந்து ருக்வேதம் நீ சாமவேதம் நான் சூரியன் நீ சந்திரன் இப்போ சொல்ல கொஞ்சம் மாற்றி போட்டுட்டா என்ன அப்படிலாம் கேட்டாலும் கேட்பாங்க இப்போ வந்து ஹீ அண்ட் ஷீ நான் ஏன் ஷீ அண்ட் ஹீன்னு போட்டால் என்ன சுவாமி கொறைஞ்சா போயிடுவீங்க போடுங்க அப்பப்போ கொஞ்ச நேரம் ஹி ஷி அப்புறம் ஷி ஹி அப்புறம் ஹி ஷி ஷி ஷி ஹி ஹி போ ஒ முடியாது இந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் இருக்க இந்த அஸ்பரிச யோகத்துக்கு இவ்வளவு விளக்க சொல்றேன் அந்த கண்டிஷன் போடுறதுனால ரிலேஷன் இருக்கு அதனால்தான் நிறைய பேருக்கு சந்யாசம்னாலே பயம் நான் வந்து சாமியாரை நமஸ்காரம் பண்ணுவேன் ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து யாரும் சாமியாராக போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அந்த சாமியார் அடுத்த பீடாதிபதிக்கு என்ன பண்ணுவார் அடுத்த பட்டாதிபதி அடுத்த பீடாதிபதிக்கு என்ன பண்ணுவார் எங்கே போய் கேட்பார் அவர் கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை குடும்பம் இல்லை அவர் எங்கே போவார் அப்படித்தான் வராது ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி உங்களை மாதிரிலாம் இருக்கணும் உங்க பிள்ளையை கொடுத்துட்றாங்க நான் அடுத்தவரை வரவே மாட்டான் ஒன்று பண்ணுங்களேன் அந்த குழந்தை அந்த பையனை எப்படி இங்கேயே அனுப்பிச்சிருங்கோ நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க கேஸ் போட்டுருவான் இது இப்படி நமக்கு வந்து கண்டிஷன் இருக்கு சன்னியாசம் பண்ணினா என்னென்னா சன்னியாசம் பண்ணிவிட்டா நம்ம யார் பார்த்துப்பா நமக்குன்னு ஒருத்தருமே இல்லையே நிறைய கையை காலை வழித்தா என்ன யார் ஹெல்ப் பண்ணுவா ஒருத்தரும் பண்ண மாட்டேன் இப்படி வேறு நமக்கு இருக்குது சரி போட்டோம் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டோம் அப்புறம் என்னென்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் பகவான் இந்த தொந்தரவு வேண்டான்ட்டு தான்ப்பா அவரை பிடிச்ச முட்டேன்னா அவர் எங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அங்கிருந்து எனக்கு தெரியாமையே எனக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கார் அவரை நான் சார்ந்திருக்கேன் அவரை எனக்கு காப்பாற்றுவேன் அப்படின்னு அங்கேயும் இமோஷனல் செக்யூரிட்டி என்ன பண்ணாத்தையும் விட்டுவிட்ட அந்த வச்சிருக்காரு அதையும் விடணுங்கிறதா என்னோட அஸ்பர்ஷ யோகம் நமக்கு இதையே விட முடியல இன்னும் பகவான் பக்கத்து போக முடியல மாண்டுவீக்காரிக்கு அத்வைத பிரகரணம் இப்ப நமக்கு இந்த விஷயமேதினால தாங்க முடியலை ஒத்துக்க முடியலை ஆஸ்திகன்பா ஜாகிரத இவன் பக்தி தினம் பேசுவான் பண்ணி கூட காமிப்பான் நல்லா வேஷம் போடுவான் ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து நாஸ்திக குணம் இருக்கு ஆமான் தான் தோன்றது இல்லையா அப்படின்னு அவங்க கன்க்ளூஷன் முடிவு நம்ம வந்து தத்வார்த்தமாக பார்க்கணும் நம்ம சும்மா வாய்க்கு வந்தபடியா சொல்லிட்டு இருக்கோம் சாஸ்திர பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணம் இத்தனை பிரமாணத்தையும் வச்சுண்டலவோ அத்வைத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அத்வைத பற்றி பேசினதுக்கு பிறகு நாம் பண்ற பக்தி என்ன போலித்தனமா வேஷமா ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க இந்த துவைதிகள் அப்படி நினைக்கிறார்கள் பிரச்சன்ன பௌத்தா பதமெல்லாம் பிரயோகம் பண்ணி அப்படி நம்மை தவறாக கருதுகிறார்கள் அதனால் இவர் என்ன சொல்றாருன்னா துர்தர்ஷா துக்க இதுக்கெல்லாம் வர்றதுக்கு ஜென்மாவில் நிறைய புண்ணியம் பண்ணணும் இல்லாட்டி வந்து வராது இல்லாட்டி கிருஷ்ணர் ஏன்பா ஞானி தூத் அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு விடுவான் பக்தி ஞானபக்தி ஏகபக்தி பூர்ண பக்தி அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்கு நீங்க சொல்ற அர்த்தம் எல்லாம் சரி வராது அந்த அது பார்த்தவ அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளும் இருக்கு நமக்கு தகுந்த வார்த்தைகளும் இருக்கு கிருஷ்ணர் சொல்றார் அவ்மாந்தே மாம் அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்னா அது வந்து அந்தரியாமி பரமாணு தத்துவம் சொல்லிடுவான் அவ்வக்தம் வியமா மன்னியே மாம் அபுத்தய முட்டாள்கள் என்னை வியமா நினைக்கிறான் பரம் பாவம் அஜானந்த மமபூத மகேஸ்வரம் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்றாங்களா கிருஷ்ண சுடுறையா அவஜானந்தி மாம் மூடாக மனுஷீம் தனுமா பரம்பாபானந்த இதெல்லாம் நம்ம நிறைய என்ன சொன்னாலும் சரி அவர்களுக்கு அதுல ஒரு பற்று அதனால இவன் என்ன பண்ணா இந்த பற்ற விட்டான் அந்த பற்ற பிடிச்சுட்டான் முற்றிலும் பற்றற்ற தத்துவத்தை பற்றி அத்வைதம் பேசுகிறது அதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை கடவுளும் தேவையில்லை அப்படின்னா நானே கடவுள் முதல்ல கடவுள் தேவையில்லைங்கிறவன் நாஸ்திகள் கடவுளும் தேவையில்லைங்கிறவன் அத்ய்திதா கடவுள் தேவையில்லை என்பவன் பரம நாஸ்திகன் தேவையே இல்லைப்பா எல்லாம் வந்து என்னென்ன உன் கையவே நம்பு உன்னுடைய கைய நம்பு இறைவன் என்னத்துக்கு இது பண்ற அவரை பிடிச்சி எழுத்துக்கிட்டு இருக்க அனாவசியமான வேலை கடவுளை கும்பிடுற வேலையை விட்டுடு நேரமெல்லாம் வீணடிக்கிறேன் ஏதோ ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய் கடவுளை வழிபடுவது ஆக்கப்பூர்வமான செயல் அல்ல எல்லா ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் ஆக்கத்தை கொடுக்கிறதே ஆண்டவன் அதை விட்டுவிட்டு சொல்லிவிட்டான் செயல்களை செய்வாயாக ஆண்டவனை விட்டுவிடு நான் நம்ம என்ன சொல்றோம் அப்படி இல்லை ஆண்டவனை பற்று பிறகு ஆண்டவன் உனக்கு வேறாக இல்லை என்று தெரிந்து கொள் இந்த உண்மையை தான் சொல்றோம் அது அவர்களுக்கு முடியல துர்தர்ஷா சர்வயோகி பிகின்னு விட்டார் அடுத்தது சொன்ன அஸ்மாத்து கா பிப்ியை கண்டு அச்சமடைகிறார்கள் இரண்டற்ற அத்தமான அபயமான வஸ்துவில் பயதரிசினா யோகினா அப்படி அப்படி இது அந்த யோகினத்துக்கு விசேஷணம் பயதரிசினா யோகினா அஸ்மாத் அபயாத் இந்த பயமற்ற இதிலிருந்து அவர்கள் பயப்படுகிறார்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க அதனால நிறைய பேருக்கு இது முடியலை நம்ம என்ன சொல்றோம்னா நீ ஒன்னும் விட இந்த தத்துவத்தை இந்த கருத்தை நீ வந்து பண்ணிண்டா போறோம் நாங்களும் பூஜைதான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் தைத விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சங்கராச்சாரிய சொல்ற கொஞ்ச நாளைக்கு அதுவும் இல்லாமல் இருந்தால் நிஷ்டைக்கு நல்லதுன்னு சொல்ற இடமும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இதே பிடிப்பேன் நம்ம என்ன பண்ணுறோம் எதில் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க பூஜைக்கு நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா கிளாஸுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாமே ஒரு நாளில் நம்ம வந்து பூஜைக்கு வழிபாட்டுக்கு கொடுக்குற நேரத்துக்கும் இதுக்கு கொடுக்குற நேரத்துக்கும் சாப்பிட்ற நேரத்துக்கும் தூங்குகிற நேரத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம நிறைய நேரம் கொடுக்குறோம் கிளாஸில் தூங்குகிற சேர்த்துக்க கூடாது எதுக்கு நம்ம நிறைய நேரம் கொடுக்குறோம் புரிஞ்சுக்கணுமே இதுக்குதான் நேரம் கொடுக்கிறோம் இது நமக்கு துக்கமாவா இருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் இல்லன்னு பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் மனசோ நிகராயத்தம் அபயம் சர்வயோகினாம் பிரபோதா பிரபோத ரெண்டாவது சேர்த்த சரி வரும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எப்படி அந்த ரெண்டும் கேட்டாலும் ஒரு எழுத்து இதுக்குள்ள ஒரு எழுத்து அதுலேயும் போயிடும் मनसो மனசோ நமபயம் சுவோினா துய பிரபோதாப்பையா இங்கே வந்து அத்வைத யோகிகளை பற்றி பேசுகிற அங்கே பேசின யோகிகள்லாம் துவைத யோகிகள் சர்வயோகினா அங்கே துவைத்த யோகி இங்கே அத்வைத யோகி யோகினா ஞாபகம் வச்சுக்கணும் ஞானின்னு அர்த்தம் அத்வைத யோகின்னா என்ன அர்த்தம் யோகினா என்ன அர்த்தம் பகவானும் நானும் வேறேங்கிற ஞானத்தோடு இருக்கிற சாதனையில் இருக்கிறவன் பகவானும் நானும் ஒண்ணுங்கிற ஞானத்தோட சாதனையில இருக்கிறவன் இங்க அத்வைத்த யோகி இந்த அத்வைதான என்ன பண்றான் மனச நன்றாகவே வெல்லுகிறான் அத கருத்தை தான் இங்க சொல்ற மனசோ நிகராயத்தம் மனசோ நிகரகாயத்தம் அபயம் சர்வதேகி நாம் நான் கொஞ்சம் இந்த பாஷியத்தை பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எஷாம் புனா ப்ரமஸ்வரூபே ரஜ்ஜு சப்பவத் கல்பந்திரிச்சரமே தவிரஸ்வம் அபயம் மோஷாச்சாந்தி ஸ்வாவத்தி நனாத்தா நோபார்கவோமே அநே யோகிணும் ஆம்தி மனச வேறா மோட்ச மனசி தாா்மாத்மோ மனசாச்சு நி ஆமசி மனசி பிரச்சித்துயோ மனோந ததா அக்ஷயாபி மோக்ஷாக்கியா சாந்தி தேஷம் கொஞ்சம் நான் இதை கவனிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் சர்வயோகினாம் அபயம் மனசா நிகிரஹாயத்தம் இந்த அபயங்கிற இந்த ஜானம் வந்து மனசை நிகிரகம் பண்ணுறதோடு இணைஞ்சிருக்கு அப்படி சொல்கிற இங்கே இதெல்லாம் கீதையை ஞாபகம் வச்சுக்கணும் தானி சர்வாணி சயம்ய யுக்த ஆசீத்த மப்பர வசேந்திரூர் சர்வீந்திரம் சர்தன நம்ம மேலும் உள்ள கருத்துக்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த அளவில் நான் இதை பூர்த்தி பண்றேன் இது இன்னும் கொஞ்சம் நான் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு பார்த்துட்டு அடுத்த வகுப்புல தொடர்ந்து படிக்கும் மாலை நாலிலிருந்து அஞ்சரை மணி வரைக்கும் வகுப்பு இருக்கு ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாக தேகாய தட்சிணா மூர்த்ததே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றிப் போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் आदि ஆதிகுருநன்மாஸ்வரிதேவிக்கீ சமிகீ ஹரியம்